ஹதீஸ் எண்ணூற்றி எழுபத்தி எட்டு உமர் அபி அல்லாஹர்கள் கூறிய தாமதம் ஜுமா நாளில் உமர் அபி அல்லாஹ் அவர்கள் சொற்பொழிவு போது ஆரம்ப காலத்திலேயே ஹிஜரத் செய்த நபி ஒருவர் வந்தார் அவரை உமர் அபி அல்லாஹங்களை அழைத்து ஏன் இந்த தாமதம் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நான் அலுவலில் விட்டேன் பாங்கு சப்தத்தை கேட்டு உழுமட்டும் செய்துவிட்டு வேகமாக வருகிறேன் என்று கூறினார் அதற்கு உமர் அலி அல்லு அவர்கள் முழு மட்டும் தான் செய்தீரா நபி சல்லாஹூ அலிஹலம் அவர்கள் குளிக்குமாறு கட்டளையிட்டுள்ளனர் என்பது உமக்கு தெரியுமே என்று கேட்டார்கள்